வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூத்தி ஆண்டு இங்கிலாந்துக்கும் நெதர்லாந்துக்கும் இடையில் அமைதி உடன்பாடு எட்டப்பட்டதை மூன்றாவது ஆங்கில டச்சு போர் முடிவுக்கு வந்தது இதன்படி டச்சு குடியேற்ற பகுதியான நியூ ஆம்ஸ்டர்டாம் நகரம் இங்கிலாந்துக்கு கொடுக்கப்பட்டது இந்நகரமே பின்னாளில் நியூயார்க் நகராக உருவானது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில இதழான ஜாப்பனா கத்தோலிக் கார்டியனின் முதலாவது இதழ் யாழ்ப்பாணத்தில் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு கிராம போனுக்கான காப்புரிமத்தை தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பெட்ரோ லஸ்கரைன் என்பவர் மெக்சிகோவின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் வெறும் 45 நிமிடங்களே அதிபர் பதவி வகித்தார் உலகில் எந்த ஒரு நாட்டிலும் மிக குறைந்த நேரம் அதிபராக பதவி வகித்தவர் இவரே ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு சைப்ரஸ் நாட்டின் லர்னாகா விமான நிலையத்தில் கடத்தி வைக்கப்பட்டிருந்த எகிப்து நாட்டு விமானத்தை மீட்க சென்ற எகிப்து நாட்டு படைகள் சைப்ரஸ் நாட்டிடம் அனுமதி வாங்காமல் சென்றதால் தாக்குதலுக்கு உள்ளானார்கள்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 அறுபது விவசாயிகள் இலங்கை இராணுவத்தினரால் சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ஒன்றியம் மிர் விண்வெளி நிலையத்தை விண்ணுக்கு ஏவியது இந்நாளில் பிறந்தவர்கள் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு நிக்காலஸ் கோபர்னிக்கஸ் கணிதவியலாளர் விண்வெளியலாளர்